அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சிமானுவல் இந்த நட்சிந்தனையின் தலைப்பு நேர்மையின் தன்மை நம்முடைய வாழ்க்கையை இருளை கிளிக்கின்ற விளக்காகவும் நாம் மாற்றிக்கொண்டால் நாம் முயற்சி செய்யாமலேயே தலைமை பண்பு நம் தலைப்பாவாக மாறும் அது நம்மை அழகுபடுத்தும் நாம் நினைக்கின்றோம் நாம் மறைவில் செய்கின்ற தீய செயல்கள் மற்றவர்களுக்கு தெரியவா போகிறது என்று ஆனால் ஏதேனும் ஒரு நொடியில் அதுவரை தூங்கிக் கொண்டிருந்த விதையாய் இருந்துவிட்டு அது முளைத்து எழும் முள்மரமாக மாறும் அதை விட்ட நினைத்தாலும் முடியாது வேறருக்கும் இயலாது எனவே நாம் நேர்மை பண்பை எப்பொழுது நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் நம் நேர்மை சில நேரங்களில் மட்டுமே வெளிப்படுகின்ற புற்றீசல்களாக இல்லாமல் வருடம் முழுவதும் சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகளாக மாற வேண்டும் நேர்மை அதீதமான சுகத்தை அடைகாக்கின்ற ஒன்று அதனால்தான் அதை அனுபவிப்பவர்கள் கெட்டியாக நேர்மையை பிடித்துக் கொள்கிறார்கள் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையை பின்பற்றுவோம் நன்றி